வணக்கம் தினம் ஒரு துளிக்காக உங்கள் அலமையிலும் கைப்பிடி எடுத்து சமைத்தோ அல்லது தீநீராகவோ தினம் உண்டு வந்தால் கால்சியம் குறைபாட்டால் ஏற்படக்கூடிய மூட்டு வலி நாட்களில் நீங்கிவிடும் ட்ரை பண்ணி பாருங்க ஒருவர்களை மீண்டும் சந்திப்போம்